அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலி இளம் தேசிய மாணுவல் இந்த நிந்தனின் தலைப்பு நமது உள்ளத்தில் புதவாத பொருள் உலகத்தில் எதுவும் இல்லை ஓடாத கடியாரம் கூட ஒரு நாளில் இரண்டு முறை சரியான நேரம் காட்டுகிறது யாரிடமும் அளவுக்கு மீறி நட்பு வைக்க வேண்டாம் நமக்கு பகைவராகவும் வாய்ப்புண்டு யாரிடமும் அளவுக்கு மீறி பகைமையும் வளர்க்க அவரே விரைவில் நண்பராகவும் வாய்ப்புண்டு அழுவது தவறில்லை விழுவதும் தவறில்லை ஆனால் அழுத பின்பு சிரிக்காமல் இருப்பதும் விழுந்த பின்பு இழாமல் இருப்பதும் தான் தவறு துருபிடித்து அழிந்து போதை விட உழைத்து தேய்ந்து போவதே மேல் இத்தகைய சிந்தனைகளை நம் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் பதித்துக் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி